அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லைக்கடும் மக்களால் கொடியவன் என்று சொல்லப்படுகின்ற அரசன் ஆயுளும் குறைந்து செல்வத்தையும் விரைவில் இழப்பான் உரை ஒல்லைக்கடும் உரை கடுகின்னு சொன்னால் ஆயும் குறைஞ்சு செல்வத்தையும் இழந்துவிடுவான் அரசன் கொடியவன் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடிய சொல்லே அரசனுடைய செல்வத்தையும் ஆட்சி காலத்தையும் விரைவில் அழித்துவிடும் என்று மற்றொரு உரையாசிரியர் சொல்லுகிறார் கொடியவன் என்ற சொல்லே அரசனுக்கு துன்பத்தை கொடுக்கும் நீண்ட காலம் அந்த அரசன் அந்த எண்ணத்தை தாங்க முடியாது அதுவே அவன் கெடுவதற்கு காரணமாகும் மக்களுடைய அருவறுப்பான எண்ணமே அரசாட்சியை கலகலக்கச் செய்துவிடும் உரை கடுகி அப்படின்னா உறைதல் சுருங்கி அதாவது வாழ்நாள் குறைந்து என்று பொருள் உரை என்ற சொல்லானது படைக்கூடு பாலிடு பிறை மழை அளவுக்குறி ஆயுள் இடம் வெண்கலம் முதலியவற்றை குறிக்கக்கூடிய சொல் இங்கு ஆயுளை குறித்து வந்திருக்கிறது நம் மன்னவன் கொடியவன் என்று மக்கள் குடிமக்கள் சொல்லும் இன்னா மொழியை அரசன் உடையவனாக இருப்பானே ஆனால் அவன் ஆயுள் குறுகி விரைவில் அழிவான் என்பது கருத்து சில உரையாசிரியருடைய கருத்தைத்தான் நான் இப்படி திரும்ப திரும்ப சிந்தித்து சொல்லுகிறேன் புராணத்தில் பல அசுரர்கள் புரிந்த ஆட்சியையும் வரலாற்றில் கொடுங்கோல் மன்னர்களின் ஆட்சியையும் சிந்தித்து பார்த்தால் அவர்கள் எவ்வாறு அழிந்தனர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகை ராவணனிடம் சென்று இவ்வாறு சொல்லுகிறாள் அதிமானினமக்ராஹியம் ஆத்மசம்பாவிதம் நரம் குரோதினம் வியசனே ஹந்தி ஸ்வஜனோபி மகீபதிம் ஆணவம் பிடித்த மக்களால் அணுக முடியாத தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கின்ற சினம் மிகுந்த அரசனை துன்பம் வந்த காலத்தில் மக்களே கொன்றுவிடுவர் இதெல்லாம் சூர்பனகர் ஆவண்கிட்ட சொல்கிறாருங்கிறது வந்து வால்மீகி இதன் மூலமாக தர்மத்தை சொல்கிறாரே தவிர அதை அவளுக்கு பயன்படுத்திக்கிறா அந்த சாஸ்திர வார்த்தைகளெல்லாம் என்பதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதே எப்படி சூர்பனகர் ஆவணன் சொன்னதை நம்ம இங்கே பிரமாணமாக எடுத்துக்கிறோம்னு அவள் சொன்ன விஷயத்தை தான் எடுத்துக்கிறோம் அவ சொன்ன சூழ்நிலை அது பேசின விதம் அதெல்லாம் வேறு அதாவது தப்பு பண்ணுறவனும் தனக்கு சாதகமாக சில சமயம் சாஸ்திரத்தை கோட் பண்ணுற மாதிரி இனி பதவரை பார்க்கலாம் இறை நம் அரசன் கடியன் என்று மோசமானவன் என்று உரைக்கும் மக்களால் பேசப்படுகிற இன்னா சொல் துன்பம் தரும் சொல்லை வேந்தன் கேட்கும் அரசன் உரை கடுகி வாழ்நாள் குறைந்து ஒல்லை விரைவில் அனைத்து செல்வங்களையும் கெடும் இழந்து விடுவான் நம் அரசன் மோசமானவன் என்று மக்களால் பேசப்படுகிற துன்பம் தருகின்ற சொல்லை கேட்கும் அரசன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவான் என்று கடுகி ஒல்லைக்கெடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்